தன்ோபேசே ஆமாதனம் ஆந்தமா ஆகும் சதனேகேத்தோத்தனே மோட்ச தன் நிஷ்டம் உபதிஷிய ஆச்சாரியம் யாவன் நவிமோக் அசசம்பே இந்த வாக்கியத்துல ஆத்மஜானிக்கு மோட்சம் சொல்லப்படுறது இது என்ன செய்வது ஆத்மஜானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் மோஷம் அடையறதுக்கு ஒரு சின்ன விளம்பம்தான் என்ன விளம்பம் இவனுடைய அந்த பிராரப்தர்மாங்கிறது கயமாகணுங்கிறத தவிர வேற அதுக்கப்புறம் வேற ஒரு விளம்பமும் இல்லை பிராரக்தர்மா கஷம் ஆகிடுச்சுன்னா இவன் முக்தி ஏட்டத்தில் அந்த இடத்துல சொல்லிருக்கு அதாவது மோட்சத்தை அடையறான்னு சொல்லியிருக்கு பலம் யாருக்கு சொல்லியிருக்கு ஆத்ம நிஷமிப்பு அது எப்படி தெரியறது இந்த வாழ்க்கையத்தில் அது ஒன்றும் தெரியலையே ஆச்சாரியவான் புருஷோ குரு உள்ளவன் அதாவது சிஷ்யன் குரு மூலமாக விஷயத்தில் தெரிந்து கொள்கிறான் அப்படி தெரிஞ்சின்ற அவனுக்கு மோட்சம் சொல்றது என்னக்கு தெரிஞ்சுடாங்க சொல்லலையே ஆத்மாவ தெரிஞ்சின்றானா பிரதானத்தை தெரிஞ்சின்றானா அந்த விஷயத்தை பத்தி சொல்லலையேன்னு கேட்டால் கிம் வேத ஆச்சாரியவான் பொறுப்போ வேதம் தான் சொல்லிருக்க கிம் கேட்டா அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்கணும் என்ன சொல்லியிருக்காரு என்ன உபதேசம் பண்ணினார் ாரோ அதான் உபதேசம் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த சத்துன்னு சொல்ல பதார்த்தத்தை சுவேதகேதுவுக்கு உபதேசம் பண்ண உபதேசம் பண்ணிட்டு உடனே சொல்லல தன் நிஷ்டம் உபதேஷ தன் நிஷ்டான்னு சொன்னாங்க கேட்ட அந்த உபதேசம் இருக்கு அந்த உபதேசம் திருடப்படணும் சன் நிஷ்டா ஆத்மனிஷ்டா அப்படின்னு சொன்னா ஆத்ம ஜானம் வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த வியாபாரமும் இல்லாமல் ஆத்மாவிலேயே இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கானே அவனுதான் ஆத்மனிஷ்டக இப்ப ஆத்ம ஜானம் வந்த சொல்லுபிடி சேரு எப்படி தெரியுது வர வரப்பறிகள்னு அவர் விடவே இல்லை யந்தோசி பூசாக வந்து அது பர்யந்தம் இவர் திருப்பிக்கிறதும் உபதேசம் பண்ணிட்டே இருந்தார் கடைசியில கதார்த்த விதைக்கும் சத்தார்த்த விதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆத்ம வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்ம ஞானத்துக்கு பலமாக யாவன் நவிமோக்ஷே அத சம்பேன இந்த வாக்கியம் மோக் ரூபலத்தை சொல்றது ஆகா இந்த பிரதானமானது பிரதானம் சொல்லப்பட்டு இருந்தால் அந்த பிரதானத்தை தெரிஞ்சின்றவனுக்கு மோக் வருவாங்க எந்த சாஸ்திரமும் சொல்லலை சாங்கிய சாஸ்திரங்களும் சொல்லலை அதனால இந்த ஆத்ம சப்தம் முக்கிய ஆத்ம பரமாஸ்தான் வச்சுங்க ஆத்ம ஜானத்துக்கு மோட்சம் பலம்ன்றது எல்லாருக்கும் சம்மதம் அதனால ஆத்ம நீங்க கௌணமாக வச்சுக்கூட எதி அச்சேதனம் சாசீதி முதனோசீதி சதா விபரீதவாதி ஷாஸ்திரம் புருஷத்திய அனர் அப்பிரணம் சி இந்த இடத்துல மாற்றம் பிரதானம் ஆத்ம சொல்லல் இந்த ஷாஸ்திரே அப்பாணியம் வரும் இந்த ஆத்மான்னு சொல்லப்பட்டானமாக இருந்தாரு அப்ப என்ன உபதேசம் அடைந்தா அகும் தத்துவம்ல நீ அந்த பிரதானமாக இருக்கியா எப்படின்னு சொன்னதாக ஜீவாத்மா கேதனம் அதேதனமான பிரதானத்தை அதுவும் ஒண்ணு அப்படின்னு உபதேசம் பண்ணிட்ட இது என்ன உபதேசம் பண்ணுது உபதேசம் பண்ணல அகத்வத்தை உண்டு பண்ணிடுது அதாவது தமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு என்னாச்சு அகத்வோ உபதேசம் இல்லாத தப்பான விஷயத்தை சொல்லிக் கொடுத்ததுனாலே அதாவது சுவேத சேதுவுக்கு ஒரு கிரமத்தை உண்டு பண்ணாலே இந்த சாஸ்திரம் பிரமாணம் அப்பிரமாணம் பிரமைய உண்டு பண்ணினா தானே பிரமாணம் கிராந்திய உண்டு பண்றதுனால இந்த சாஸ்திரம் அப்பிரமாணம்னு ஆகிடும் சாஸ்திரத்தை அப்பிரமாணம்னு சொல்லலாமோ நத்து நிர்வேகம் நிர்தோஷம் சாஸ்திரம் அப்பிரமாணம் கல்வியும் அப்பிரமாணம் சொல்லவில்லை ஏன்னா அபௌர் விஷயமாக இருக்கும் இது ஒரு பௌர்ஷேய வச்சனமாக இருந்தால் அவன் எவ்வளவு ஏமாத்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு தான் வச்சுக்கலாம் ஆனால் வேகங்கிறது அபௌர்ஷேயமாக இருக்கிறதுனால அது சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நாளும் அப்பிரமையாக ஆகாது காந்தியா ஆக முடியாது சுதப்பிரமான வாதத்துல தியானம் பிரமாதமாக இருக்கிறதுக்கு கேத்துவ தேட வேண்டியதில்லை காரணம் என்னன்னு சொல்ல வேண்டியது அது பிரமம் சுரணமானால் அப்பதான் காரணம் சொல்றோம் ஏன் இருக்கணும் அவன் சொன்னது அவனுக்கு ஏதாவது தப்பாவ அவன் புரிஞ்சு சொல்றான்னா இல்ல ஏமாசனங்கிறதுக்கா சொல்றானா இப்படி இதுல வேற ஏதோ நினைச்சு வேற ஏதோ இப்படி எல்லாம் தோஷங்கள் எல்லாம் அப்பதான் கலந்துட்டேன் அப்போ வாதத்துல இந்த வேதத்துல தோஷம் சொல்றதுக்கு எதமே இல்லை ஏன்னா சப்தத்துல உள்ள தோஷம்ங்கிறது சப்தத்தில் நேரடியா தோஷம் எதுவுமே இல்லை அது அம்சத்தை போஷிக்கும் அவ்வளவுதான் அத உச்சரிக்கிறவன் இருக்கானே அவரடத்துல உள்ள தோஷத்தை வச்சு சொத்துக்கு அப்பிரமானம்னு சொல்லணும் அப்போ ஒரு விஷயம் சொன்னா இந்த சொத்துக்களுக்கு கர்த்தாவே கிடையாது அதனால கருப்பு தோஷங்கள் எதுவுமே வேதத்தை தொடர்பு இல்லை அதனால இது அப்பிரமாணம் ஆக முடியாது பிரமாணமாகத்தான் இருந்தா மாத்திரம் இல்ல சுவேதத்தே தூ அஜானி அஜானிக்கு நம்ம ஜான உபதேசம் பண்ணலாம் அப்ப அஜானியாக இருக்கிறவன் அதுவும் சரத்தாவது அவனுக்கு போய் இந்த பிரசானம் தான் உனக்கு ஆத்மா அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டா அவன் அதுதான் திருப்தியாச்சு கட்டியா பிடிச்சிருந்தா அவனுக்கு என்ன கட்டியாகும் நான் அச்சேதனமான பிரசானத்தை ஆத்மாவாக தெரிஞ்சிருந்தேன்னா அவ்வளவுதான் இப்போ அனர்த்தம் அனர்த்தம் வந்து சேர் அனர்த்தம் வந்து சே அந்தாங்கூல நியாய் ஒரு கதேசம் கொஞ்சம் அவன் விசார சக்தி உள்ளவனாக இருந்தால் சரியா இல்லையேன்னு கேட்டுவான்னு சொல்றேன் நானும் தான் இருக்கேன் என்ன போய் பிரதானம் சொல்லி கொடுக்கிறீர்கள் இது சரியாயிரையேன்னு அவனே கேட்பான் அஜ்ஜனாக ஒரு சமயம் இருந்தால் அப்போ அவர் சொல்லிட்டாரு சரிதான் அபதாம்பு கொடுத்து அப்படின்னு சந்திச்சிருவான் எதிர்கா அஜ்ன்ததவோ முமுக்ஷோகோ அச்சேதனம் ஆத்மானம் ஆத்மேதி உபதிஷே பிரமாணபூதம் சாஸ்திரம் சா ஸ்ர்தானத்தையா அந்தகோலாங்கூலம் நியாயினிருஷ்டி நபரித்ததே ஒரு ஜனத்துல திருடமான ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால ஒரு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை அவங்க விடவே மாட்டான் எப்படியா புரியா அதுக்கு அந்தகோலாங்கூலம் ஒரு அந்தம் எப்படியோ காற்றுல வயல மாட்டிட்டு இருக்கான் காட்டை வந்து உள்ள அவனுடைய கிராமத்துக்கு வரத்துக்கு அவனுக்கு வழி தெரியுது இது ஒண்ணு ஒரு அசத்து அவனை அவனை கண்டு இந்த மாதிரி ஊருக்கு போய் சேரமுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவன் என்ன கேட்டாங்க அசத்து அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு துஷ்டம் துஷ்டமான ஒரு காலை எங்க ஏதோ விசேஷமா சிச்சாரம் அனுப்பிட்டு இருந்தது நீங்க எங்கி வந்தது அரங்கத்துல அவருடைய வாழை அவன் கையில பிடிச்சி கெட்டியா புடிச்சு போயிட்ட இது எங்க போறது எங்க போகுதுன்னா உன்னோட வீட்டுலயே கொண்டு போய் விட்டுடும் அப்படின்ட்டா அங்க போய் சேரும் அப்படின்னா இது விடாமடி பிடிச்சுன்றது இவனுக்கு ஆற்று போகணுன்ற ஒரு நிற்கடமான இச்சை அதனால இவன் சொன்ன ஆசிரவாக்கியமான தேர்ச்சியா பிடிச்சிட்டு இருக்கான் அப்படி பிடிச்சிருந்தேன் அந்த வாழை பிடிச்சா அது எங்க ஓடும் எங்க ஓடும் முடியாது இங்கெல்லாம ஓடிந்தே இருக்கும் கொள்ளிலையும் அப்படி போனதுனால இவ்வளவு கஷ்டத்தை சகிச்சிருந்தும் அவனால வீட்டுக்கு போய் சொல்றேன் அந்த கால இவனுடைய அந்த காலையானது அந்த இவனுடைய வீட்டுக்கு போவே போறது இல்லையே அது எங்கயோ விசேஷமா சஞ்சாரம் பண்ண போறது இவன் அவனுடைய வாழை பிடிச்சிருந்தாங்கன்னா அதோட சஞ்சாரம் பண்ணிட்டு சொல்ல அந்த மாதிரி ஆயிடும் கத ஏன்னா பிரதானம் தான் நான் சொல்லிட்டே இருந்தானே அப்படியே புரிஞ்சுட்டு இருந்தாரு அதிர்ஷ்டமான உபதேசம் அவனே அப்படி புரிஞ்சுட்டான் சரீரம் தான் ஆத்மா பலம் என்னமோ சரிதான் இதே மாதிரிதான் சரீரத்தை ஆத்மாவாக புரிஞ்சுட்டு மத்தவாளுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு இப்படிதான் பிரஜாபடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும்டிச்சலம் கடைக்கியாங்க சனமான அந்த நியேனா நடித்தே தவிர்த்த ந தவிர பிரதானத்தை தவிர ஆசனம் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஏன்னா அர்ஜன் ஆத்மஸ்வரூபம் தெரியணும் ஆத்மஸ்வரூபத்துக்கு பதில் வேற ஆனாத்மா உதவேஷன் பண்ணிட்டேன் அவனுக்கு ஆத்மா தெரியாமலே போயிருக்கணும் என்ன நினைப்போம் கதாபதி புருஷ அர்த்தாட்டா அனர்த்தம் கரிச்சே மத்த சாஸ்திரத்துல இந்த சாஸ்திரத்துல வித்தியாசம் இருக்கு மற்ற சாஸ்திரத்துல ஒரு விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கலையுன்னு வச்சிருந்தோம்னா நமக்கு பெரிய அனர்த்தம் ஒண்ணும் வர்க்கசாஸ்திரத்துல ஆறுதார்த்தமா ஏழுமாங்கிறதுல ஆறு ஏழு என்ன ஏழு எட்டு என்ன புரிஞ்சு கொண்டு நரகபாட்டமோ அனர்த்தமோ எதுவுமே ஆனால் இந்திய மாசம் விபரீதமா புரிஞ்சுட்டோம் ஆனால் என்ன புருஷார்த்தேட அனர்த்தங்க புருஷார்த்தம் பரம புருஷார்த்தம் மோஷம் இந்த மோகம்ங்கிறது கிடைக்காமல் போகும்னு ஒரு நஷ்டம் ரெண்டாவது சம்சாரங்கிற அனர்த்தம்மாங்கிற அனர்த்தம் வந்து சேரும் கம்பீர் ஜாகிரதையாக நம்மளை ஏமாக்கிறது ஏமாத்தம் படியா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுறது தஸ்மாத்வர்கோத்திராதி பாசம் யாபூதம் உபவிசதி தான் முரப்பேதோ யூத்தமே ஆமா உபரிஷத்தீட்டு யுத்தம் அப்ஹோத்தம் சுஹ காமனமான அக்னிஹோத்தனு அப்பந்தாஸ்திராத்மா துவையரவியம் யாஸ் உபதேஷம் பண்றதா இது மாற்றம் ஏமாக்குறது அது சரியாக சொல்றதுன்னு அது ஒன்றும் பிரமாணமும் இல்லை இன்னும் ஒரே வேதம் தான் அதனால அகோ விஷயத்தும் சமானம் அப்படி இதுக்கும் பிராமண் அதுக்கும் பிராணம் தேவன் கே இந்த இடத்துல பாஸ்காரர் கர்ம காண்டத்துக்கும் தியான காண்டத்துக்கும் பிராமான்ய விஷயத்துல ஒரு வித்தியாசமே இல்லை வேதம்னு சொன்னா முழுக்க பிரமாணம் ஆனா மட்டவாசில பேர் என்ன நினைச்சுருன்னா ஆச்சாரியின் அப்படி பண்ணலே நினைச்சு கொடுற சாமானியாச்சி சத்தபரசு மோஷாந்த மோட்சோபதேச உபரிஷியாத் தீத்தகேத்தோ அப்படிங்கிறது தோப்பதேசி தோப்பதாக இருந்தா மேல் கொண்டு ஒரு திருஷ்டாந்தம் குறித்தே அதுவும் சரியாக வருஷம் சப்தபரசு கிரகண மோக்ஷ திருஷ்டாசம் சாந்தோக்கியத்துல சொல்லிருக்க அதாவது ஒரே ஆத்மா தான் அஜானியாவும் இருக்கு ஜானியாவும் இருக்கு ஆனா ஜானிக்கு மோட்சம் அவனுக்கு மோட்சம் இல்லையு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஒரு திருஷ்டாம்ப சொல்றான் ஒரே வார்த்தையை ரெண்டு பேரும் சொல்றேன் ஆனா அவத்தனுக்கு பந்தம் ஒருத்தனுக்கு மோஷம் அதாவது திருடித்தானோ இல்லையோன்னு ஒரு இருக்கு ரெண்டு பேரை கொண்டு வந்துருக்கான் திருடினா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரே வார்த்தையை சொல்றேன் அப்ப அந்த சமயத்துல சில திவ்ய பரீட்சைகள்லாம் இருக்கு அந்த பரீட்சை பரீட்சை எப்போ பிரயோகம் அப்படிங்கறதுல சில நியமங்கள் இருக்கு அந்த பரீட்சை படி பண்ணி பார்க்கும் போது சத்தியம் அதாவது ஒரு கோடாலிய அரசு சுத பண்ணி கையில கொடுத்து திருடல்லையா திருட்டா திருடல்லி அவனுடைய கையில எதுவுமே ஆகாமல் இருந்தால் அவன் சொன்னது சத்தியம் கை எழுதி அப்படியே தரிசு கொடுத்து கொசு கொடுத்து சொன்னால் அவன் அவன் சொல்லிட்டு போயி அதே அந்த இடத்துல சொல்றது அவன் பத்தபரசி கிரகணம் பண்ணி நான் செய்யலே அப்படின்னு சத்தியத்தை சொல்றானே அவனுக்கு ஏன் கிரகணம் ஏற்படுறதில்லைங்கிறது காரணம் சொல்றது சத்தியன ஆத்மானம் அந்த அந்த சத்தியம்ங்கிறது அந்த கோடாளுக்கும் இவனுக்கும் நடுவில் இருந்தது ஒரு இதுவாக இருக்குனமாக இருக்கு அதனால அந்த கோடா தான் அவனுடைய கைய தொட அந்த கோடாறுவன் கையில பட்டாதானே கை வந்து கையும் தஹிக்கும் சத்தியம் வந்து அப்படியே மறைச்சு வச்சிட்டு இருக்கு கோடாரியை கடவுடாம இருக்கு பார்க்கறது இருந்தாலும் சத்தியம் நடுகுற துதானம் இருக்கிறதுனால அவனுடைய கை சொல்றது அவன் அநிர்த்தேன இன்னொருத்தன் போய் சொல்றான் அவன் அமிர்தேன ஆத்மானம் அந்த தொட்ட அமிர்த்தன் காப்பாற்றாரு கை தஹிக்க விடுறது சம்பியத்தை இவனுக்கு தஹிக்கிறது அதே மாதிரி சத்யாபிசந்தா சத்யசந்தன்னு சொல்றது இல்லையா அந்த மாதிரி சத்தியாபிசா சத்தியத்திலேயே அபிசந்தா அதாவது சூர்ணமான ஒரு ஈடுபாடு எவனுக்கு இருக்கோ அவனுக்கு முக்தி அமிர்தத்தில் ஈடுபாடு உள்ளவனுக்கு பந்தனம் சொல்றது அதாவது சத்தியம்ங்கிறது ஆத்மா வந்துதான் சத் சத்தியம் ச ஆத்மா ஆத்மாவிலேயே எவன் ஈடுபட்டு இருக்கானோ ஆத்மதிஷ்டனாக எவன் இருக்கானோ ச முக்கியதே அவனுக்கு மோஷம் பாக்கியின் விசாரோ நானுகேயம் விர்த்திகேயத்தேவ சத்தியம் அனாத்மா பூர்வம் மிச்ச அசத்தியம் அதுல ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தால் சத்யே அது புனர்ஜன்மார்களிடம் வராமல்ல இப்ப இது இந்த ஆத்மாவே முதல்ல ஒரு கோயில் அனாத்மாவாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்றபடி இந்த திஷ்டாந்தம் சொல்லி இந்த ஆத்ம ஜானிக்கு மோட்சம் சொல்றது சரியாவே வராது ஏம் சதி தத்தபரசுமோஷாத்தோஷோபிய சாத்மா சுவதித்தேதோர்த்தம் தோற்றோபாந்தூட்டூடிய அந்நி அமுகேசாத்மோபேசே அஹம் உத்தமஸ்மீதி விதையம் இயம் அனம் சார் வேதம் கூட தத்துவத்தை அபேட்சிக்காம சில விஷயங்களை உபாசனைக்காக போதும் உப்பம் ஒரு சஸ்திரம் அந்த சஸ்திரம் நானேதான் அப்படின்னு ஒரு உபாசனம் பண்ண சொல்லு சஸ்திரம்னு அந்த யாக காலத்துல சோம யாகத்துல தியானம் பண்ணுவான் உபாகிர கணத்துல இருக்காத தியானம் பண்ணுவான் அந்த அதுக்கு ஸ்தோத்திரம்னு செய்யுது ஸ்தோத்திரம் இவ் சோத்ரமணிய உடனே போத்து கணக்குல இருக்கிறதா ரிக்வேதத்துல உள்ள மந்திரங்களை அதுக்கு சஸ்திரம் அந்த மாதிரி அங்க படிக்கக்கூடிய சில மந்திரங்கள் அதுக்கே சஸ்திரம் சம்சனம் சம்சனம் சஸ்தம் அந்த சஸ்திர சொன்னு ஒரு சஸ்திரத்துக்கு புரியுது அப்ப அதுவும் நானும் ஒன்னு உபாசனம் அதுக்கு ஒரு பணம் அந்த பலங்கிறது கர்ம பலன் எப்படி அனுக்கமான ஒரு ஸ்தலத்தை கொடுக்குமோ கர்மா எப்படி அனித்தியமான பலத்தை கொடுக்குமோ அந்த மாதிரிதான் இந்த உபாசனையும் அணிக்கியத்தை கொடுக்கும் ஒரு சமயம் சாங்கியம் சொல்ற மாதிரி இந்த ஆத்மசப்து பிரதானம்னு அர்த்தம் வச்சுட்டு பிரதானமும் சுவேச கிழக்கமான நானும் அப்படிங்கிற ஒருத்தியமான தத்துவமசிங்கிற உபதேசத்துக்கு பலமாக மோக்ஸத்தையே உபதேசம் பண்ணி இருக்கிறதுனாலே இந்த இடத்துல ஒரு உபாசனையை உபதேசம் பண்ணினதாக வச்சுக்க முடியாது ஆமா அதாவது இந்த உத்தம்னா சஸ்திரம் இந்த சஸ்திரத்தை எது பண்றது பிராணமா யுத்தத்திலே பிராண வித்தியது அதனால பாக்குற மாதிரி சொல்லி இந்த சஸ்திரத்தை யாரு பண்ண அப்பிராணம் நனபாணம் ஒரே மோசில சொல்றதுனால அந்த கிரகத்துல இதை கொடுக்கறது பிராணம் உத்தமாக இருக்கிறதுக்காக அந்த பிராணங்க பாவிச்சு அந்த பிராணமும் நானும் அந்த உத்தபோபதேச மோகபத் சடணிம ஆத்மசு இந்தோனிமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அணிமா அணிமா சொல்லப்பட்டது பிரதானம் இது முக்கிய ஆத்மா செய்ய மமாத்மாத்தில ஆத்தம் கௌன அங்க கௌனமா இருக்கு அதுக்காக இங்கேயும் கௌனமா இருக்கணும் ஏதாவது நியமம் உண்டா அங்க ஏன் கௌனமா இருக்கு தெரியுமோ நான் வேற அந்த கிருத்தியம் வேறேங்கிறேதம் இந்த பிரயோகம் பண்றவனுக்கே நல்லா தெரியும் நானும் அவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லே சொன்னாலும் இவன் முள்ளுக்குள்ள இருக்கிறது அவன் பிரத்யமாக இருக்கிறதுனால ஆத்மசப்தான் ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்றதுக்கே காரணமே இல்லை பசுமசிங்கிற இடத்துல கௌனமாக அபேதம் சொல்லிருக்கிறதா சொல்ல முடியாது என்ன சொல்ற அப்பிச்ச குவச்சி கௌனஹா சப்தோ திருஷ்டா இது கவனமான பிரயோகம் வந்திருக்கு எல்லா இடத்திலையும் கவனமா பிரயோகம் பண்ணணும்னு ஒண்ணுமே இல்லை அப்படி சொன்னா சப்த சப்தத்தினால மாத்திரம் தெரிஞ்சக்கூடிய விஷயத்த தெரியவே புரியாமல் சொல்லிடுச்சு ஏன்னா மத்த பிரமாணங்கள்னால சேதத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க சப்தத்தனால சப்தத்தை கவனம்னு தெரிகின்றதுன்னா வேற விஷயம் மாணவகன் வேற சிம்ஹம் வேறன்றது வேற ஒரு பிரமாணத்தினால தெரிகின்றது கட்டணம் சிம்ஹோ மாணவகான கௌன பிரயோகம் ஆனா வேற எந்த பிரமாணமும் இதுக்கும் விஷயம் இல்லாத ஒரு வஸ்து சப்த பிரமாணத்தினால மாற்றம் தெரிவிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் போது அங்க இந்த சப்த கௌனம்னு நீங்க சொல்றதா இருந்தால் மாதிரி சப்தத்தினால எதுவுமே போதிக்கிறதுக்கு இல்லைன்னு ஏன்னா அது முக்கியமா எந்த அர்த்தத்தையும் போதிக்க முடியாது அப்ப புதுசா உங்களுக்கு எதுவுமே போ சப்த பிரமாணத்தினால கிடைக்காமல் போகும் சப்த பிரமாணத்தை அர்த்த ஜவுனி கல்பனா நியாயா சர்வத்த அனாசுவாச